வணக்கம் நவம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மில் பேஞ்ச் எனப்படும் நிகழ்வை அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் எட்டு லட்சம் கோடி மூலதனத்தை கடந்த இந்திய நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனம் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையம் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு ஐரோப்பிய பிணையெடுப்பு திட்டத்தின் கீழ் இருந்து சமீபத்தில் மீண்ட நாடு கிரீஸ் நாடு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த மாநிலத்தில் ஹலிகென் எனப்படும் ஆளில்லா விமானம் காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு ஐ எம் ஹீரோ ஐம் ஒடிஷா என்ற பிரச்சாரத்தை ஒரிஷா மாநிலம் இதற்காக தொடங்கியுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ரோபோ மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு கூகுள் நிறுவனம் தனது கூகுள் கோ செயலியில் இணைய பக்கங்களை எத்தனை மொழிகளில் வாசிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி